அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் தற்காத்து அப்படின்னா கற்பு வழுவாமல் தன்னுடைய உடலை புனிதமாக கருதி பாதுகாத்து எல்லா உயிர்களுக்கும் உடல் மிகப் புனிதமானது நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டின்படி மதப்படி நம்முடைய உடல் மிக புனிதமானது அதுவும் திருமணம் செய்து கொண்ட பெண்ணினுடைய உடல் மிகவும் புனிதமானதாகவே போற்றப்படுகிறது தன்னை கற்பு நெறியில் பாதுகாத்து கொண்டு என்று பொருள் தன்னுடைய உடலை கற்பு சிறப்பாக நன்றாக பாதுகாத்து கொண்டு பாரதியார் பாடுகிறார் இல்லையா தன்னை கட்டுதல் இந்த உடம்பை மாஸ்டர் பண்ணுறது தன்னை ஆளுதல் தன் உடலை உள்ளத்தை உணர்ச்சிகளை சொற்களை எண்ணங்களை ஆளுதல் பாரதியார் பாடுகிறார் கடமை ஆவணங்கிற தலைப்பில் மணக்குள விநாயகர் பாடல்களில் ஒரு பாடல் இது தன்னைத்தான் ஆளும் சமர்த்தன கருள்வாய் அப்படின்னு கேட்கிறார் அவ்வையார் ஈதல் அறம் என்கிறார் தன்னைத்தான் ஆளுதலே அறம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் மகாகவி பாரதியார் ஆகவே தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் எல்லோருமே தங்களுடைய உடலை உள்ளத்தை உணர்ச்சிகளை சொற்களை செயல்களை உலகியல் பயன்களை எல்லாவற்றையுமே ஆழக்கற்று கொள்ள வேண்டும் இங்கு குறிப்பாக பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறதுனால தன்னுடைய உடம்பை கற்பு நெறியில் பாதுகாத்து தன்னை கொண்டவனை பேணி அதாவது நம்முடைய மரபுபடி ஒரு பெண்ணை கைப்பிடித்தவனை அன்போடு காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெண்ணுக்கு இருக்கிறது அவன் உழைத்து வருவான் இவள் அன்போடு அவனுக்கு பசியாற்றுவாள் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருக்குது இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு புதுமை அப்படிங்கிற காரணத்தினால இந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சமூக உணர்வை புறக்கணிக்கிற ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நாம் திருக்குறளுக்கு பொருள் பார்க்கறதுனால ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சில சமயம் ஒரு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தன்னை கொண்டவனை பேணி அறநெறிப்படி தன்னை கைப்பற்றியவனை தன்னை பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்று கொண்டவனை தனக்கு வேண்டியவற்றை எல்லாம் பேணி பேணின்னு சொன்ன அவனுக்கு அன்பால் அவனிடத்தில் உபச்சாரங்களை செய்து பணிவிடை செய்து போற்றி பாதுகாத்து பேணின்னு சொன்னாலே அவரரா தனக்காக வேண்டிய காரியங்களை தனக்காக வேண்டியது என்ன யாருக்கும் சுயநலம் கிடையாது அறத்தை கடைப்பிடிப்பதற்கு அவனை பாதுகாக்க வேண்டும் உடம்பிலே வாழ்கின்ற உயிரானது அது ஆணினுடைய உடலானாலும் சரி பெண்ணின் உடலானாலும் சரி அந்த உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு முக்கியமான குறிக்கோள் நம்முடைய சனாதன தர்மப்படி இந்து அரத்தை கடைபிடிப்பது தான் அற வழியிலே பொருள்களை அனுபவித்தல் அற வழியிலே புலநின்பங்களை துய்ப்பது இரண்டு பேருக்கும் அதுதான் நோக்கம் அந்த அற வழியிலே அவன் செல்வதற்கு பத்னின்னு சம்ஸ்கிருத சொல்லுக்கு பொருள் அவன் நழுவி விழாமல் தவறான வாழ்க்கையில் நழுவி சென்று விடாமல் அவனை நல்ல வழியிலே அற வழியிலே அழைத்து செல்பவள் அதனால தான் தர்ம பத்னி அப்படின்னு பேர் அப்படி அவனை பாதுகாத்து தன்னையும் தன்னுடைய உடம்பை கற்பு நெறியில் பாதுகாத்து தன்னை கொண்டவனை அற வழியிலே வாழ்வதற்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்து இதன் வாயிலாக என்னன்னா தகை சான்ற சொற்காத்து நம்முடைய முன்னோர்களெல்லாம் இல்லற வாழ்க்கைக்குரிய அறங்களையெல்லாம் உபதேசித்திருக்கிறார்கள் ரிஷிகளுடைய வாக்கியங்கள் முன்னோர்கள் ரிஷிகளாகவும் ரிஷி பத்னிகளாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக தகை சான்ற தகை சான்றன்னா கிரகஸ்தாசிரமத்துக்குரிய மகான்களுடைய வாக்கியங்கள் சொற்காத்து தகை சான்ற சொற்காத்து அதாவது சாஸ்திர நெறிப்படி வாழ்ந்து அந்த சாஸ்திரங்களுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கிறார்கள் இப்படி இந்த நூலில் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அதன்படி நான் வாழ்கிறேன் எனக்கு அமைதி ஆனந்தம் இருக்கிறது என்று திருக்குறளிலே திருவள்ளுவர் சொன்ன சொற்களையெல்லாம் நாம் வாழ்ந்து காட்டி அதை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் அதை பாதுகாத்து தெய்வீக ஆற்றலோடு வழங்க வேண்டும் அதைத்தான் தகை சான்ற என்கிறார் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் அழுப்பு தட்டுவது என்பது வரக்கூடாது இந்த மொனாட்டனஸுங்கிறாங்க பாருங்கள் என்ன இதே வேலையாக போச்சு அப்படின்னு அழுத்துக்கிறாங்க பாருங்கள் சில பேர் இப்போ என்ன பண்ணுறது வேறு வழியில் போனால் அதர்மத்தில் போயிடுவோம் தர்மமாக போகிற போது அப்பப்போ கொஞ்சம் அழுத்துக்கள் தோன்றும் ஆனால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் தன்னுடைய உடம்பையும் பாதுகாத்து கொண்டு கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் தன் வாழ்க்கையினுடைய சுகங்களையே தியாகம் செய்து பெரியோர்கள் சொன்ன நெறிப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து சோர்வடையக்கூடாது வீட்டில் பெண் சோர்வடைந்தால் குடும்பம் செயல்படுவதிலே சிக்கல்கள் ஏற்படும் அவள் ஆர்வத்தோடு செயல் புரிய வேண்டும் அதைத்தான் இவர் எதிர்மறையில் சொல்லுகிறாள் தன்னை காத்து கொள்ள வேண்டும் தற்கொண்டவனை பேண வேண்டும் தகை சான்ற சொற்காக்க வேண்டும் ஆர்வத்தோடும் இருக்க வேண்டும் உற்சாகத்தோடு இருக்க பெண்ணானவள் வீட்டிலே அடிக்கடி சோர்ந்து போய் படுத்துக்கொள்வது அப்படி இருக்கக்கூடாது அவள் காலையிலிருந்து இரவு வரை மகாலட்சுமி போன்று அவள் ஆர்வத்தோடு அந்த அறத்தில் ஆசை இருந்ததுன்னு ஆசை இல்லைன்னா எதுவுமே சரியில்லை வேறு எதுலேயோ ஆசை வச்சுட்டு வீட்டில் வாழ முடியுமா வீட்டில் இருக்கிற போது காலையிலேருந்து இரவு வரைக்கும் கடவுளை வழிபடுதல் நல்ல காரியங்களை செய்தல் அப்படி உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் சோர்வு இல்லாமல் இருப்பவளே பெண் என்கிற நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம்